அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தொழுது கொண்டிருந்த என்று கூறினார்கள் அவர் சென்று ஒழு செய்தார் பின்பு வந்தார் மீண்டும் நீர் சென்று ஒழு செய்வீராக என்று நபி சொல்லாஹும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லு அயணகம் அவர்களிடம் ஒருவர் இறை தூதர் அவர்களே அவரிடம் முழு செய்ய ஏவுகிறீர்கள் பின்பு அவர் விஷயமாக மௌனமாக இருக்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார் அவர் தன் வேட்டியை தொங்கவிட்டவராக தொழுது கொண்டிருந்தார் நிச்சயமாக அல்லாஹ் ஆலையை தரையில் தொங்க திரிபவரின் தொழுகையை ஏற்க மாட்டான் என்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபூதாவோ ஆறு மொன்று எட்டு